நேயர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலமையிலு ஓயாமல் ஏற்படும் பித்த மயக்கம் வாந்தி குமட்டல் நீங்க எளிய முறை வெள்ளை வெங்காயத்தை சாராக்கி அதனுடன் இஞ்சி சாறு தேன் கலந்து இதை நன்றாக கலந்து கொண்டு வந்தால் ஓயாமல் ஏற்படும் பித்த மயக்கம் வாந்தி குமட்டல் நின்றுவிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும்